ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம கிரீட்டம் கினம் சிச்சாமி ராம் திரம்தேத்து சகசிர விஷ்வமூர் பகவான்டம் விஸ்வரூபத்தை காட்டி அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ண பகவானிடம் அர்ஜுனன் நேற்றைக்கு நாம் படித்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொன்னான் ததேவ ரூபம் தரிசைய இந்த கோர ரூபம் வேண்டாம் அந்த ரூபத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னான் இந்த ஸ்லோகத்தில் அந்த ரூபத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறான் அர்ஜுனன் கிரீட்டினம் தலையில் கிரீட்டம் ஒரு கிரீட்டம் கதினம் கதினம்னா கதை சக்கரஹஸ்தம் ஒரு கையில் சக்கரம் நாம் ஷங்கியும் சேர்த்துக்கணும் கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் அப்புறம் இன்னொரு கையில் சங்கு ஒரு கையில் தாமரை இதுதான் மகாவிஷ்ணுனுடைய ரூபம் சசங்க சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருபே கஷணம் சஹாரவக்ஷஸ்தலோ கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம்னு விஷ்ணு சகசிரநாமத்தில் சொல்கிறோம் அந்த ரூபந்தான் அகம் துவாம் ததைவ இச்சாமி அகம்னா நான் துவாம் உன்னை தங்களை ததைவ ததைவன்னா என்ன அப்படியே எப்படி கிரீடத்தோட கூடியவராக கதையோட கூடியவராக சக்கரங்களோட கூடியனவராக அப்படின்னு சொல்கிறோமே சக்கர கையனாக தேனைவ சதுர்புஜேன ரூபேண அந்த நாலு கையோட இருந்த ரூபத்தைத்தான் திருஷ்டும் இச்சாமி காண்பதற்கு விரும்புகிறேன் ஹே விஸ்வமூர்த்தே சஹசிரபாஹோ எண்ணற்ற கைகளை உடையவனே விஸ்வமூர்த்தியாக விளங்குகின்ற இறைவா தங்களை நான் அந்த கிரீடத்தோட கதையோட சக்கரஹஸ்தத்தத்தோட மற்றதையும் நம்ம தாமரப்பூவோட வனமாலி கதி ஷார்கி சங்கி சக்ரீ ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பக்ஷது இதுலாம் அந்த லக்ஷணங்கள்லாம் இருக்கு ஆஹ தேனைவ சதுர்புஜேன ரூபேண பவ நான் அப்படி விஷ்ணு ரூபமாக பார்க்க விரும்புகிறேங்கிறான் விஷ்ணுங்கிற சப்தத்துக்கே வியாபகவான் அர்த்தம் இருந்தாலும் இங்கே ஏக்க ரூபம் அநேக ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் பயப்பட்டான் ஆனால் இப்போ பிரார்த்தனை என்ன பண்ணுகிறான்னா அந்த நாலு கையோட இருக்கிற விஷ்ணு ரூபந்தான் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரூபமே போகிறோம் இதுலேருந்து ஒன்று தெரிகிறது ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு முன்னால் நாலு கையோட இருக்கிற ரூபத்தை காட்டியிருக்கிறாருங்கிறது தெரிகிறது ஸ்லோகங்களில் நமக்கு முன்னால் தெரியாட்டாலும் அது தெரிகிறது ஆக கிருஷ்ணரூபம் விஷ்ணு ரூபம் அல்லது நாராயண ரூபம் அதுக்கப்புறம் விஸ்வரூபம் ஆக ஸ்ரீகிருஷ்ணனுடைய வடிவமாக இருந்த பகவான் விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு முன்னால் நாலு கைகளோடு கூடின விஷ்ணு ரூபமாக காட்சி அளிச்சிருக்கார் சில படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கறது உண்டு கிருஷ்ணர் இருப்பார் அந்த கிருஷ்ணருக்கு பின்னால் நாலு கையோட விஷ்ணு ரூபம் இருக்கும் அதுக்கு பின்னால் எண்ணற்ற தலைகளோடு இருக்கக்கூடிய விஸ்வரூபம் இருக்கும் ஒரே படத்தில் பார்த்துருக்கோம் சில இடங்களில் நாங்கள்லாம் சிறுவயசில் பார்த்துருக்கிறோம் ஆக விஸ்வரூபம் விஷ்ணு ரூபம் கிருஷ்ணருக்கு ரெண்டு கை விஷ்ணுவுக்கு நான்கு கைகள் இங்கே சதுர்புஜனங்கிறார் ஆக இந்த நான்கு கைகளோடு இருக்கிற மென்மையான இந்த வடிவத்தையே எனக்கு காட்டி அருள வேண்டும் இந்த கோர ரூபம் மனசை நடுங்க செய்கிறது கிருஷ்ணா தயவு செய்து அனுகிரகம் செய்வாயாக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அப்படியே தங்களை நான் காண விரும்புகிறேன் அந்த கிரீடம் கதை சக்கரத்தோடு இருக்கிற ரூபத்தையே காண விரும்புகிறேன் அதனால நீங்கள் விஸ்வமூர்த்தி ஆகிய எண்ணற்ற கைகளை தாங்கள் அந்த சதுர்புஜ ரூபத்தோடையே இருப்பீர்களாக பவானு சொல்லி பிரார்த்தனை பிரார்த்தனையில் இந்த லோட்டுன்னு சொல்கிற வழக்கம் அதாவது பிரார்த்தனைனால கேட்டுக்கிறான் பகவானே அப்படி ஆவீர்களாக ஆவாகித்தோ பவ ஸ்தாபித்தோ பவனு சொல்கிறோமே பூஜையில் அது மாதிரி பகவானு பிரார்த்தனையோட அப்படி காட்சி கொடுங்கோன்னு கேட்கிறான் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் பேச ஆரம்பிக்கிறார் நாளைக்கு படிக்கலாம் கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி துவாம் திர்டமஹம் தேனவ ரூபேணுஜேன சஹசிரபாஹோ பவ விஷ்வூர்த்தே